வணக்கம் ஜனவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பொது அறிவுக்கு உயிருக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சவுதி அரேபியாவில் வெளியிடப்பட்ட முதல் பாலிவுட் திரைப்படம் கோல்டு இரண்டு மொபிலிடிவி எனும் இயக்க நிதி ஆயோக் அமைப்பால் நடத்தப்படுகிறது மூன்று சமீபத்தில் நிறைவு பெற்ற பீம்ஸ்டெக் மாநாடு நேபாள நாட்டு தலைநகரான காத்மண்டுவில் நடைபெற்றது நான்கு கிருஷ்ணா குத்தீர் என்ற ஆயிரம் விதவைகளுக்கான சிறப்பு இளங்கலை மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் எனும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் அமைத்தது 5. காஷ்மீரை சேர்ந்த முதலாவது முஸ்லீம் பெண் விமான ஓட்டுநர் இராம் ஹபீப் இனி இன்றைய நட்டனை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு எனும் தேசிய மருத்துவசார் தாவரங்கள் மன்றம் எந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்குகிறது இரண்டு ஷேட்ஸ் ஆஃப் ட்ரூத் எ ஜர்னி டீடைல்டு எனும் உண்மையின் நிழல்கள் ஒரு தடம்புரண்ட பயணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் மூன்று இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் எனும் இந்திய அஞ்சலக பண வழங்கீடுகள் வங்கியை பாரத பிரதமர் எப்போது தொடங்கி வைத்தார் நான்கு நேஷனல் நியூட்ரிஷன் வீக் எனும் தேசிய ஊட்டச்சத்து வாரம் எந்த அமைச்சகத்தால் நடத்தப்படுகிறது 5. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையேயான நிரந்தர சிந்து ஆணையத்தின் நூற்றி கூட்டம் எங்கு நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி